நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜய் ஆனந்த் நீதிபதி வழக்குகளா இருந்தாலும் சாமத்தியமா தீர்ப்பு சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர் மரியாதை ராமன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு அவர் மிக திறமையா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு குப்பன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரும் மிக அவர் வெளியூர் போகணும்னு முடிவு பண்ணி ஒரு பானை நிறைய அவர் சேர்த்து வச்சுருந்த காசு எல்லாத்தையும் போட்டு தங்க காசுகள் அந்த காசுகள் ஒரு நூறு காசுகள் அதில் போட்டு அதில் வந்து பருப்பை கொட்டி மூடி ஒரு துணியை வச்சு கட்டி அந்த பானையை எடுத்துகிட்டு நேராக குப்பன் கிட்டே போனார் குப்பன் கிட்டே போய் குப்பான் நான் வெளியூர் போகிறேன் நான் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் நான் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பானையை நீ பத்திரமா பார்த்துக்கோ இதுக்குள்ளே பருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி குப்பன்ட்ட கொடுத்துட்டு சுப்பன் வந்து வெளியூர் போயிட்டார் குப்பனும் அந்த பானையை வாங்கி வீட்டில் வச்சுட்டார் ஒரு நாள் குப்பன் வீட்டுக்கு வந்து விருந்தாள் வந்தாங்க விருந்தாள் வந்த பிறகு இரவு நேரம் ரொம்ப தாமதம் கடைகள் எதுவுமே கிடையாது அப்போ போய் மனைவி சொல்கிறாங்க அவங்க விருந்தாள் வந்திருக்காங்க சமைக்கிறதுக்கு வீட்டில் பருப்பு இல்லை நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோன்னு அவர் சொன்னாரான் குப்பன் இந்நேரத்தில் கடை எங்கே இருக்கும் நம்ம சுப்பன் ஏற்கனவே நம்மகிட்ட கொடுத்துட்டு போன பானை ஒன்று இருக்கு இல்லையா அதுல பருப்பு இருக்குன்னு சொன்னா அதை எடுத்து நம்ம சமைச்சிடலாம் நாளைக்கு வந்து பருப்பு வாங்கி அந்த பானையில கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குப்பன் சொல்லியிருக்காரு சரி நல்ல உபாயமாக தான் இருக்கு அது மாதிரியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி குப்பன் மனைவியும் சொல்லியிருக்காங்க உடனே அந்த பானை எடுத்து அதுல வண்டு கட்டி இருந்த அந்த துணி அவுத்து பருப்பை கொட்டும்போது பார்த்தா உள்ள இருந்து தங்க காசு எல்லாம் விழுந்திருக்கு ஆஹா தங்க காசு விழுகுதே நமக்கு மிக அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க இந்த காசை பார்த்ததும் காசெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு மறுபடியும் வந்து பருப்பு பானையை அப்படியே வச்சுட்டாங்க மறுநாள் வந்து கடையிலேருந்து இன்னும் கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு வந்து அந்த பானையில கொட்டி அப்படியே மூடி வச்சுட்டாங்க சுப்பன் வந்தாரு ஒரு மாதம் கழிச்சு வெளியூர்லேருந்து வந்துட்டு நேராக குப்பனை போய் பார்த்து குப்பா நான் உங்ககிட்ட ஒரு பானை கொடுத்துட்டு போனேன் இல்லையா அந்த பானையை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பானையை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தாரு திறந்து பார்த்தா உள்ளே அவர் வச்சுருந்த நூறு பொற்காசுகளை காணோம் ஆனால் வந்து வெறும் பருப்பு மட்டும் இருக்குது உடனே அவர் நேராக குப்பன் கிட்டே கிளம்பி போய் குப்பான் நான் அவங்ககிட்ட ஒரு பானை கொடுத்துட்டு போனேன் இல்லையா அந்த பானையில் பருப்போடு சேர்த்து நூறு தங்க காசும் வச்சுருந்தேன் இப்போ தங்க காசு வெறும் பருப்பு மட்டும்தான் இருக்குது நீ தான் எடுத்திருக்கணும் எனக்கு கொடுத்துட்டு நான் அது வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி குப்பன் சொல்லியிருக்க சுப்பன் சொல்லியிருக்காரு அப்போ குப்பன் என்ன பண்ணியிருக்காரு இங்கே பாரு நீ என்கிட்ட பானை கொடுத்த அதில் பருப்பு இருக்குன்னு நீ சொன்னது தான் எனக்கு தெரியும் நான் எதுவும் திறந்து கூட பார்க்கல அதில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அதனால எனக்கும் பொற்காசுக்கும் சம்மந்தம் கிடையாது நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாராம் குப்பன் உடனே சுப்பன் வேற வழி இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி நேராக மரியாதை ராமன்ட்ட இந்த வழக்கை கொண்டு போயிட்டாரு மரியாதை ராமன் என்ன பண்ணார் குப்பனையும் குப்பன் மனைவியையும் கூப்பிட்டு விசாரிச்சார் உங்கள்கிட்ட சுப்பன் வந்து ஒரு பானையை கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பானையில் வந்து நூறு தங்க காசு பருப்புக்கு இடையில போட்டு வச்சிருந்தாதான் சொல்றாரு இப்போ அந்த காசை காணுன்றாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களாம் எங்களுக்கு காசு பத்தி எதுவும் தெரியாதுங்க அவரு ஒரு பானையை கொண்டு வந்து கொடுத்தாரு இந்த பானையை பத்திரமா வச்சிரு நாங்க ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்லி இருந்தாரு நாங்க வந்து அதை பத்திரமா வச்சிருந்தமே ஒழிய அதை நாங்க திறந்தே பார்க்க கிடையாது அதுல என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது இது எங்களுக்கு சம்மந்தம் விஷயம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்களாம் உடனே மரியாதை ராமன் யோசிச்சாரு இத வந்து வேறு வழியில் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மறுநாள் எல்லோரும் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க வந்த உடனே மரியாதை ரமன் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது குப்பனும் குப்பன் மனைவியும் இந்த பெட்டியை தூக்கிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் இந்த பெட்டியை தலையில் வச்சுக்கிட்டு மூணு சுற்று சுற்றி கோயில் முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு இது மாதிரி நாங்கள் இந்த பணத்தை எடுக்கலை தங்க காசை எடுக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பெட்டியை தூக்கிட்டு நீதிமன்றத்துக்கு வாங்க இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு விசாரணைன்னு ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பெட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நடந்து போயிருக்காங்க போகும்போது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்களால தூக்கவே முடியல அப்போ குப்பனோட மனைவி சொன்னாங்களாம் இதெல்லாம் தேவையாக நமக்கு நம்ம வந்து இப்போ நூறு பொற்காசை எடுத்ததுக்கு தண்டனை மாதிரி இருக்குது இப்போ வந்து இந்த பெட்டியை தூக்கிட்டு நடக்க வேண்டியிருக்கு என்னால் தூக்கவே முடியலை ஒன்று ரெண்டாவது கோயிலில் பேர வேற போய் நம்ம பொய் சத்தியம் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையா அதனால வந்து எனக்கு தப்பா தோணுது அப்படின்னு குப்பன் மனைவி சொல்லியிருக்காங்க அப்போ குப்பன் சொல்லியிருக்காரு வாழ்நாள் ஃபுல்லா உழைச்சா கூட நம்மளால நூறு பொற்காசை சம்பாதிக்க முடியுமா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத காசை நம்ம எடுத்ததை எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம பேசாமல் சத்தியம் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு நடந்து பேசிட்டே போயிருக்காங்க அப்போ பெட்டிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் எந்திரிச்சிருக்கான் எந்திரிச்சு அவன் பெட்டியிலருந்து குதிச்சிட்டான் கீழே குதிச்சுட்டு நேராக நீதிமன்றத்துக்கு ஓடி வந்தான் நீதிமன்றத்துக்கு ஓடி வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்து நீதிபதிகிட்டே சொல்லியிருக்கான் பின்னாடியே குப்பனும் குப்பன் மனைவியும் ரொம்ப பதட்டமாக ஓடி வந்தாங்களாம் ஓடி வந்து ஐயா எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் காசை பார்த்தோன்னே ஆசைப்பட்டுட்டோம் நாங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அந்த நூறு பொற்காசை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போதான் மரியாதை ரம்மன் சொன்னாரான் உங்கள் நம்பி வந்து உங்கள் நண்பர் வந்து உங்ககிட்ட ஒரு பானையை கொடுத்துட்டு போனார் அதில் என்ன இருக்குன்னு அவர் சொன்னாரோ சொல்லலையோ நீங்கள் எங்கிட்ட சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த பானையை திறக்காமல் நீங்கள் பத்திரமா வச்சிருந்து கொடுத்துருந்தா நல்ல நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அதை திறந்து பார்த்துருக்கீங்க சரி திறந்து பார்த்தும்போது உள்ள காசு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்போயாவது நீங்கள் அதை இன்னும் பத்திரமா வச்சுருந்துருக்கணும் அந்த காசை எடுத்துக்கிட்டு அதில் பருப்பை கொட்டி மூடி அவர் ஏமாத்த பார்த்தீங்க இல்லையா இது ரொம்ப மோசமான குற்றம் இது அதனால உங்களை நம்ம மன்னிக்க முடியாது நீங்க அவருக்கு நூறு பொற்காசு கொடுத்தாலும் நீங்க ஒரு வருஷம் வந்து சிறை தண்டனை அனுபவிக்கதான் வேணும் அது தவிர நீதிமன்றத்திலே போய் சொன்னதுனால நீங்க வந்து ஒரு பத்து தங்க காசு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாராம் உடனே குப்பனும் குப்பன் மனைவியும் தங்களோட விதியை நொந்துகிட்டு நம்ம பண்ண தப்புக்கு இந்த தண்டனை தேவைதான் சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்களாம் சுப்பன் ரொம்ப சந்தோஷமா மரியாதை ராமன்ட்ட வந்து ரொம்ப நன்றி என்னுடைய காசெல்லாம் மீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமிச்சோட கிளம்புனாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க சரி நேயர்களே இன்றைய கதையை கேட்டு நீங்க ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைக்கு இன்னொரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்